विनय ிாத்தய தோத்திரவேற்றைக்காணையாத்தே நம விதையே பணேவிச்ச பண்டித்தீனு லட்சத்த பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஞானகர்ம சந்நியாசத்துக்கும் இது பொருந்தும் இந்த ஞானத்தில் இருந்து கொண்டு எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயல் செயல் புரிபவனை ஒன்றும் பாதிக்காது அது பெரிய செயலாக இருந்தாலும் சரி சிறிய செயலாக இருந்தாலும் சரி அந்த செயல்களோ செயல்களின் விளைவுகளோ உள்ளத்தை தாக்கவே தாக்காது என்பதுதான் தொடர்ந்து பகவான் உபதேசம் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் வேற்றுமை கண்ணுக்கு புலப்பட்டாலும் மனதிற்கு புலப்பட்டாலும் இந்த மெய்யறிவானது எல்லாவற்றிலுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அத்வைத்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை பற்றித்தான் முக்கியத்துவம் கொடுத்து சிந்திப்பார்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்றார் அதாவது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மிக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது தூய உணர்வு மட்டுமே அந்த தூய உணர்வை அறிவு கண்ணால் காண்பவர்களே ஞானிகள் பண்டிதர்கள் என்று இங்கே உபதேசம் பண்ற அதுக்கு சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணத்தை சார்ந்த மனிதர்கள் விலங்குகள் யாராக இருந்தாலும் உண்மையில் அவர்களிடத்தில் ஒரு வேற்றுமையை முக்கியமாக பார்ப்பதில்லை ஞானிகள் அவர்களுடைய உடல்களிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அவர்களுடைய அறிவு பண்புகள் எல்லாவற்றிலுமே குறை இருக்கலாம் ஆனால் அவைகள் மாயத் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் பண்டிதர்கள் என்று சொல்லப்படுகிற ஞானிகள் அதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் அழகா உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்போ சொல்றேன் வித்யா வினயசம்பே பிராமணே பிராமணனிடத்தில் எப்படிப்பட்ட பிராமணன்னா கல்வியும் பணிவும் நன்றாக பெற்றிருக்கிற பிராமணனிடத்தில் சத்துவ குணத்தில் ஓங்கி இருக்கக்கூடியவன் நல்ல உத்தமமான வித்தியையை படிச்சிருக்கான் அது மாத்திரமில்லை எவ்வளோ படித்தாலும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது கடல் அளவு மலை அளவு உலகளவுன்னு சொல்கிற மாதிரி எப்போ அடக்கமாக இருக்கான் உண்மையான கல்விக்கு அடையாளம் அடக்கம்தான் அடக்கமாக இருக்கிறவனுக்கு கல்வி வளரும் அறிவு ஓங்கும் கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றி நுழைந்துங்கிறார் திருவள்ளுவர் அதாவது படிக்க வேண்டிய நூல்களை படிச்சு அடக்கமா இருந்து கோபப்படாம இருக்கிறவன் கிட்ட தர்ம தேவத நித்தியவாசம் எப்பொழுதும் அவனிடத்திலேயே வசிக்கும் புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் எப்பவும் இன்பமா இருப்பான்னு அர்த்தம் அத திருவள்ளுவர் அடக்கமுடமை அதிகாரத்துல கடைசியில சொல்றார் ஆகவே கல்வியும் பணிவும் நன்கு சம்பன்னன்னா பரிபூர்ணமா ரிச்ங்கிறோம் இல்லையா பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பிராமணன் பிராமணன் வேதங்கள் எல்லாம் ஓதக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவன் அதனால பிராமணன் சொல்கிறார் வேதம் அறிந்தவன் அர்த்தம் தர்மங்களை அனுஷ்டிக்கிறவன் சமூகத்தினுடைய நன்மைக்காக இடைவிடாத இறைவனை பிரார்த்திப்பவன் அவனைத்தான் பிராமணன் புரிஞ்சுக்கணும் கேவலமாக வெறுமன ஜாத்தியில் பிறந்தா மாத்திரம் போராது அந்த ஜாதிக்குள்ள கடமைகளை பொறுப்போட செய்கிறவனைத்தான் நம்ம பிராமணன் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கவி கவின்னா பசுமாட்டு கிட்ட ஹஸ்தினி யானையின் இடத்துல சுனி நாயின் இடத்துல ஷொபா நாயினுடைய மாம்சத்தை சாப்பிடுகிறவர்கள் தமோ குணத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் சமூகத்தில் எல்லா வெரைட்டியும் நம்ம பார்க்கலாம் எல்லா குரூப்பும் இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் எல்லா இடத்திலயும் இருக்கக்கூடியது எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது மெய்ப்பொருள் ஒன்று தான் அந்த தூய உணர்வு இல்லாம யாரும் சிந்திக்கவோ பேசவோ செயல்படவோ செயல்களின் பலன்களை அனுபவிக்கவோ முடியாது ஆகையினால அதை போக்கஸ் பண்ணுகிறார்கள் இப்ப நம்ம வந்து ஆகாசத்துல இருக்கோம் பிரகாசத்துல இருந்தாலும் ஆகாசத்தையும் பிரகாசத்தையும் கவனிக்கிறது இல்லை இந்த இடைவெளியையும் ஒளியையும் நாம் கூர்ந்து நோக்கிறது இல்லை அதுதானே இருக்கு அப்படின்னு நினைச்சு நோடுறோம் ஆனா உண்மையில அது இல்லைன்னா நம்மளால ஒரு காரியமும் பண்ண முடியாது அது மாதிரி தூய உணர்வு இல்லை என்றால் எவரும் செயல்பட முடியாது உயர்ந்த காரியத்தையும் நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது தாழ்ந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஆனால் அது அவரவர்களுடைய பக்குவத்தை பொறுத்து அவரவர்கள் செயல்படுகிறார்கள் பண்டிதர்கள் இந்த குறை எல்லாம் உற்று நோக்குவதில்லை முக்கியத்துவம் தருவதில்லை எனவே அவர்கள் சமதரிசினா என்று கூறப்படுகிறார்கள் பண்டிதாகா பண்டித்தாகனா ஆத்ம ஜானத்தை உடையவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார் முதல் ஸ்லோகத்திலேயே உபதேசம் ஆரம்பிக்கிற போதே ரெண்டாவது அத்தியாயத்துல பதினோராவது ஸ்லோகத்துல பண்டிதாக நான் அனுசோச்சின்னு சொன்னார் பண்டிதர்கள் ஒருபொழுதும் கவலைப்படுறது இல்லையா பண்டா அப்படின்னா ஆத்மக் ஆத்மக்யானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு பேர் பண்டிதன்னு பேரு சமதரிசினா எல்லாரிடத்திலயும் இருக்கிற சமமான அந்த பிரம்ம சைதன்யத்தை பார்க்கிறான் இந்த உபாதி திருஷ்டியில எல்லா விஷமும் இருக்கு ஆனா உபகித திருஷ்டியில சமத்த தரிசனம் என்றான் அறிவு கண்ணால் ஞான கண்ணால் சமதர்சனம் செய்பவர்கள் பண்டித்தர்கள் உண்மையது பொய்யது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் வித்யா வினயசம் பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்ஸ்வபா கேச்ச பண்டிதா சமதர்சினா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்